கொஞ்சம் அந்த வீடு விட்டு வெளியில் சென்று விளையாடுகிற விளையாட்டு எல்லாம் செய்தான அலர் பகல் கழிந்த அந்த மாட்டி குளமது குரத்தி ஊட்டி அருமை அருமை அப்படியே அந்த வாழ்க்கை வரலாற்றை சித்தரித்து காட்டுகிறது இப்படி பகல் எல்லாம் வச்சுங்க இன்னும் ஆகுது அப்படின்னு சொன்ன ஏ பா விளையாடுறது போதாதாடா இன்னும் விளையாடணும் நாளைக்கு விளையாடலாம் பா இருட்டி போயிச்சு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு மாமெல்லாம் கழிவி கிழிவே திரு சுத்தி போ சுத்தி எதுக்கு திருஷ்டிக்காக திருஷ்டிக்காக சுத்தி போடுறது அவ்வளவு நல்லது கூட இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ற ஆள் கூட சாயந்தரத்துல டீ கடையில பாருங்க சாம்பிராணிய அது மட்டும் எங்க வந்து இது மட்டும் கேக்குற இல்லை இல்லைன்னு துணியை போட்டு தாண்டுது சரி தாண்ட சந்திக்கால எதுக்கு சாம்பிராணி போடுற அப்ப என்ன தெரியுது வியாபாரம் சரியாகணும் கஞ்சி பெறப்படாத சந்தியாவது ஆறு ஆறு மணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு எடுத்து காட்ட வேண்டிட்டு இருக்கு தண்ணி மறந்தும் தமிழனுடைய வாழ்வு மறக்கலாம் நகரின் நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சு வாயவி தண்ணி மறந்தாலும் அந்த பண்பாட்டு அமைப்பு மாறல பயம் வணிக வளர்ச்சி வேணும் என்ன பண்றது அதனால சாயந்தாலம் சரியா இப்ப இருக்குங்கிறவங்களோட இல்லாதால்தான் சந்தியாவது நேரத்தில் போயிட்டு வந்த திருக்கடைகளில இன்றைக்கும் கூட அந்த மாதிரி கண்ணேறுபடுதல் கூடாது வள்ளலார் கடைசியில அவர் பாடும்போது கண்ணேற்ற வைத்து ஒரு பாட்டு பாடினார் பெருமானி உன் திருவடியை காட்டவே மாட்டேங்கிறியே ஏன் பானா பல பேருக்கு காட்டிருக்கிய என்ன அளவில் நீ காட்டல ஏன் இந்த பாவிப்பைய பார்த்தா கண்ணேறுபடும் பன்னேறு மொழியடியார் பரவி ஏத்தும் பாதமலர் அழகினை உடைய திருவனியினுடைய அழகை எத்தனையோ பேர் எடுத்து விடுவாது பொழுது பாராட்டிருக்கிறாங்க போட்டி கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட அந்த பாத அழகினை அடிய எனக்கு மட்டும் காட்டல ஏன் நான் பாவிப்பேன் பார்த்தா ஆ இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொன்னா உருக்கால் உன் காலுக்கு ஏதேனும் ஊறுபாடு வந்துடுமோ இப்பாவி பார்க்கில் கண்ணேறுபடும் என்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்ட இல்லாய கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியாப்பா மணிவாசு மணிவாசு சொன்னார் கனவிலும் தேவர்க்கு அரியோய்ப் போற்றி நனவிலும் நாயர்க்கு அருணினை போற்றி தேவர்கள் கனாவில் கூட காண முடியல அடியேனுக்கு திருப்பெருந்தூரில் காட்டியப்பா நனவிலும் நாயர்க்கு அருணினை போற்றி திருமுறைகளில் திருவடி என்று எழுதலாமே எழுதலாமே எழுதலாமி திருமுறைகளில் திருவடி எழுத முடியாது பெரிய கற்றையா போனோம் திருமுறைகளில் திருவடி திருவாசகத்தில் திருக்கோவையாரில் ஒன்பதாம் திருமுறையில் பத்தாம் திருமுறையில் பனிரெண்டாம் திருமுறையில் மலர் சிளம்படி வாழ்த்தி வணங்குவம் தொடங்குவதே அங்கே அல்லவா முடிக்கும்போது மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் மட்டும்ார அதை நூலாக்கி உருவாக்கி நாட்டுக்கு மாலை நேரத்தில் என்ன செய்தார்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு செய்யக்கூடாது சரிய அந்த அந்த அந்த கதிரவன் அந்த இறங்கற நேரம் அந்த அந்த சந்தி அந்தி சந்தின்னு அந்த நேரத்துல போன அதுதான் கண் ஏற்படுவது நீக்க முடியும் கண் ஏற்படுவது மாட்டி கூலாமோது குரத்தி ஊட்டி கொண்டு என்ன செய்வார்னாரு பத்தியா பாரு பகல்ல வந்து மத்தியான சரியா சாப்பிடலயே விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு போயிடுற பாரு என்ன இருக்குது ஒண்ணும் இல்ல பாவம் சொல்லிட்டு ஊட்டி நல்லா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா எல்லாம் குடுத்துட்டு நல்ல பகல்லையும் விளையாட்டு சாய்ந்திரத்து நல்ல கனமான சாப்பாடுதான் என்ன ஆகும் உடனே தூக்கம் தான் நல்ல பணி செய்துட்டு பசி நேரம் வந்த பசி நேரம் வந்த பிறகு நல்லா கொஞ்சம் கனமாவும் சாப்பிட்டுட்டா என்ன ஆகும் தானா அடிக்கும் அதனால உடனே அந்த குழந்தைக்கு என்ன செய்தார கண்டு உடனே தும்ப வைத்தார்கள் கங்குல் புலரன் உணவு நல்கி காலையில விடுஞ்சுதோ இல்லையோ விடிந்த உடனே பல உழைக்கிட்டு சத்துணவு அவங்களுக்கு சத்துணவு எது அந்த சத்துணவு தான் நான் சைவர் அவ்வளவுதான் அவங்க நான் சைவர் தான் சொல்றாங்க நான் சைவன் சார் அப்படின்னா சேர்த்துட்டா சரியா வேற மாதிரி போடுது அதனால அந்த உணவு கொடுப்பாங்களாம் கங்குல் புலர விடிஞ்சதோ இல்லையோ தம்பிக்கு விளையாட்டுக்காக அமெரிக்கா ஏற்க மாட்டாங்களே அமெரிக்கர்கள் இப்பொழுது அருமையாக கண்டுபிடித்து புலால் உணவில் அவ்வளவு சத்து இல்லை நல்ல பச்சை காய்கறிகள் இருக்கிற மாதிரி அது நார் இருக்கிற காய்கறிகள் இருக்குதே வாழத்தண்டு போன்றவற்றில் இருக்கிற அந்த சத்துணவு அதில் இல்லை என்று இப்ப சொல்றாங்க நாம சொன்னா தான் நம்ப மாட்டோமே அதனால இப்ப பெரும்பாலும் ஒன்று ஒண்ணு வச்சிருக்கிற அத பாராட்டுறது நம்ம பொள்ளாச்சி மாளிகம் எங்க விழா நடத்தினாலும் அந்த முதல் நாள் வந்து இந்த சைவ உணவுன்னு ஒரு சின்ன ஒரு விழா நடத்தி அதை பத்தி அன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசி அடைய ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு நூறு பேர் உள்ளத்துலேயும் பத்து பேர் உள்ளத்துலயா தைக்கிட்டோம்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து சைவ உணவை பத்தி சொல்லி சைவ ஒரு விருந்து கொடுத்துருவோம் அப்புறம் மறுநாள் கால மற்ற விழா தொடங்குறது என்ற ஒரு முறையை வைத்திருக்கிற அது மாதிரி இங்க அந்த அமெரிக்கர்கள் பல பேர் சொல்றாங்க அங்க விட்டு ஒன்னும் சத்தும் இல்லை ஒண்ணும் இல்லை என்று அதை ரொம்ப அருமையா பச்சை காய்கறிகள் அருமையாகவே இருக்கின்றன நல்ல உணவு அந்த உணவானது வன்மை என்று சொல்லி சில வன்மையும் காட்டும் இது வந்து சத்தையும் கொடுக்கும் ஆனா மென்மையும் இருக்கும் மென்மையும் இருக்கும் என்றெல்லாம் சொல்லி இப்பொழுது அருமையா நாடு முழுவதும் வரைய வருகிறது ஒரு கால நிச்சயமாகவே வளரும் செய்யும் அப்படிப்பட்ட உணிவினை நல்கி புரிவிளையாற்றில் விட்டு மீண்டும் விளையாட விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார் இந்த ஒரு கூட ரொம்ப அருமையா நான் சொல்லிட்டு வர சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார் என்ன சொன்னார் ஐந்தின் மேல் ஆக ஐந்து வயதுக்கு மேலே ஆக இது மாதிரி அந்த குழந்தையானது இதுவரையிலையும் வீட்டை சுற்றியே விளையாடிய குழந்தை இப்பொழுது வீட்டுக்கு புறம்பேயும் சென்று விளையாடி வர மாலை நேரத்தில் அதற்கு வந்து அந்த நரும்புகை ஊட்டி உணவு ஊட்டி படுக்க வைத்து தூங்கு வைத்து இப்படி எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது சிலமுறை ஆண்டு செல்ல என்கிறார் அப்ப என்ன சொன்னது ஆறு வயது வந்துட்டு சொன்னார் இப்ப சில ஆண்டு செல்லன்னு சொன்னார் சொல்லிவிட்டு சில ஆண்டு செல்ல சிலை பருவம் சேர்ந்தார் வில்லையை எடுத்து அந்த வேட்டையாடுகின்ற பயிற்சி பெறுவதற்குரிய வயது பெற சிலமுறை ஆண்டு என்பதற்கு எத்தனை ஆண்டுகள் என்பதை இந்த அருமையான சொல் பெய்யப்படும் என்பதற்கு உரை எந்த அகராதியிலும் இல்லை நாம சொன்ன சில ஆண்டுகள் முறையாக கழிந்தது நான்காண்டா அஞ்சாண்டா எந்தகராதிலையும் விளக்கம் கிடைக்காது சேக்கலார் பெருமாள் எடுத்தாடுகின்ற இடம் முதல் இடம் இது முதலிடம் சிலமுறை ஆண்டு செல்ல சிலை பையில் பருவம் தேர்ந்த பண்ணணும் என்னது முன்னா ஆறு வயதுன்னு சொன்னாரா ஐந்தின் மேலாக மேல கொஞ்ச நாள் போயிருக்கு இப்பொழுது சில முறை ஆண்டு போகிற அந்த பயிற்சி பெறும்படியான வயது வந்து ஒரு வில்லை எடுத்து வளைத்து அந்த பயிற்சி பெறும் சொன்னா ஏறத்தாழ வயசு எப்படி இருக்கலாம் வயது எப்படி இருக்கணும் ஆறு வயசு ஆச்சு சொல்லியாச்சு சில முறை ஆண்டுங்கிறது எத்தனை ஆண்டு செய்யலாம் ஒரு நான்கு ஆண்டுகள் போலாம் பத்து அல்லது பதினோரு வயசுலதான் கொஞ்சம் எடுத்து எடுத்து அதெல்லாம் பார்க்க முடியும் அல்லவா எனவே சிலமுறை ஆண்டு என்பதற்கு நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் என்ற ஒரு குறிப்பை மனசுல வச்சுக்கணும் வேற வழி இல்ல அல்லது இப்ப யாராவது இந்த இது நரிக்குறவர் போறாங்க பாருங்க அதை துப்பாக்கி அல்லது வந்து அம்ப எல்லாம் உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசுல நீங்க செய்வீங்களை வந்து என் பி கச்சிகிட்டே கேட்க முடியாது இந்த கிச்சரிக்கு என்ன தெரிய போகுது ஒண்ணு தெரியாது இந்த மாதிரி செய்தியை கேக்கணும்னா கையில வந்து அந்த வில் வைத்து அது மாதிரி வேலை செய்யறா இருக்கிற அவங்கிட்ட கேட்கணும் உங்க குழந்தைங்க என் குழந்தைங்க ஒரு ஒன்பது பத்து வயசு ஆகணுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய கணிப்பு சிறந்த கணிப்பு ஏன்னா ஆறுல இருந்து நான்கு ஆண்டு ஆக்கணும் எங்க குழந்தைகளாம் அஞ்சு வயசுலயே பழக்கவே சொல்லுவாங்க நினைக்கிறோம் ஒரு ஐந்து அல்லது நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் பத்து அல்லது பதினோரு வயது என்று சொல்றோம் இது நல்ல யாராவது வேட்டையாடுகிற குடும்பத்துல இருந்து அவர்களை கேட்டு பதிவு பண்ணிட்டா மிகச்சிறப்பு ஆமா ஆமா நம்முடைய முன்னோருடைய அருமைப்பாட்டை எல்லாம் எப்பொருள் யார் யாரை கேட்கு அப்பொருள் மெய்ப்பொருள் அன்பு தெரிவு அதுல ஆட்டை பத்தி சில குறிப்பு இருக்குன்னு ஆட்டை பத்தி கேட்கணும் அந்த ஆடு மேய்க்கிறவங்கிட்ட கேட்கணும் இதுக்கு யூனிவர்சிட்டி போடாது அதனால அது ஒருவே பயின்று வர்றாங்கல்ல அது கேட்கணும் அது போல இங்கே இந்த வேட்டையில யாராவது அவங்களை வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ஆண்ட நீங்க பழைய குடுப்பீங்கப்பாட்டு நாலஞ்சு ரூபா பணம் கூட கொடுக்கலாம் கூட கொடுக்கலாம் ஏன் நமக்கு ஒரு பெரிய கருத்து கிடைக்குது சில முறை ஆண்டு என்பதற்கு விளக்கம் யாரு தெரியணும் நரிக்குறவர்க்கு தெரியணும் இங்க நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் அல்லது அவரை கண்டா நமக்கு ஞாபகம் வருமா இல்லையே சில முறையாக கிடையாது ஒரு நான்கு இந்த குறிக்கமே தவிர குறிக்காது சிலமுறை ஆண்டு அது போகணும் நீங்க அப்புறம் நாளைக்கு எடுத்து பாத்தா பல அமைப்பு தெரியணும் இல்ல ஒரு தோப்பு ஒண்ணு தோத்தம் நம்ம ஐயா எல்லாம் சேர்க்கலாம் வந்துருங்க நம்ம சாமிகள் போன முறைதான் ரொம்ப அருமையான சேர்க்கலா விழாவில் நடத்தி இப்பதான் சொன்னாங்க நம்மளுடைய விடுதியில மாலையில வந்து சாமி சரியா நாலரை மணிக்கெல்லாம் வடையும் காவியம் அடாநடா அந்த வடை கீரை எல்லாம் போட்டு மிக அருமையான சுவையாக இருந்ததுன்னு கோபாலுக்கெல்லாம் சொன்னாங்க அமைப்புக்கு அது மாதிரி எல்லாம் நடத்தியவர்கள் அதனால இருக்கும்போது நம்முடைய பெரிய பிராணம்னு சொன்ன ஒரு ரெண்டு மூன்று விதமாக இந்த பதிப்புகளை எண்ணணும் எண்ணி வச்சிருக்கிறோம் எண்ணி எழுதியும் இருக்கிறோம் மூலமாக வந்த பதிப்புகள் எவையவை குறிப்புறையோடு வந்த பதிப்புகள் எவையவை ஆண்டு வரிசையா இருக்கு எப்ப முதல் முதல் வந்தது எப்ப முதல் முதல் குறிப்புறையோடு அப்புறம் உரை மேற்பட்டு உரை முழுமையாக எழுதப்பட்ட உரைகள் எத்தனை வந்திருக்கு எழுத துணிவு இடையில முடிவுபட்ட உரைகள் இருக்கு அது எத்தனை உரை என்பதை தூக்கும் தோத்தா நாளைக்கு பெரிய புராணம் பெரிய புராண பதிப்புகள் எத்தனையோ பண்ணி தொலைக்கணும் அப்படி காணுகின்ற பொழுதுதான் பெரிய புராண பதிப்புகள் மூலமாக வந்தவை அப்புறம் குறிப்புறையோடு வந்தவை நம்முடைய ஆறுமுக நாவலர் வெறும் மூலம் சூசனம் நுண்பொருள் குறிப்பு அவராக பிரித்தான அப்ப சூசனம் என்ன பொருள் நுண்பொருள் குறிப்பு வரலாறு சொல்லல அந்த வரலாற்றில இன்றிமையாது இருப்பன எவை என்பதை கருதி அதற்கு நல்ல வடமொழி எல்லாம் காட்டி எழுதியிருக்கிறார் இப்பதான் அண்மை காலத்தில் ஒரு மலேசிய நிறைவுபடுத்தி சூசனத்தை கடத்தி வைக்க நிறைவு ஆகவே பெரிய புற பதிப்புகள் என்று வந்தா ஒரே நிறைவு பெற்று வந்த பதிப்புகள்ல இப்ப சி கேட்டுபடி தர்மயாதின பதிப்பு எத்தனால் வருகிறது என்பதை பார்த்தோம்னா அப்பதான் தெரியணும் இந்த தனக்கு முன்னேறு மறைக்கிறது நாகரிகம் வருகின்ற பொழுதுதான் நிரளம் ஒரு கால் உங்க பதிப்புல அதை விட வேற ஏதேன்னு என்ன இருக்கிறது என்று ஒருத்தர் எழுதினா இன்னது இருக்கு முன்னாடி மறைச்சிட்டு நான் தான் மகாத் தான் அப்படி வருகின்றது நம்முடைய தர்ம ஆதின பதிப்பு மூன்றாவது நான்காவதாக வருற்ற பதிப்புகளிலே வரு முழுமையா செஞ்சிருக்கிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் தர்ம முழுமையான பதிப்பு உரை முழுமையான வந்த பதிப்பு அல்லவா குறிப்புரை என்று வருகின்ற பொழுது அல்லவா தெரிவிக்காதான் தெரிவிக்காதான் முதல் குறிப்படை சூசனம் என்று வந்ததுல ஒண்டே ஒன்றுதான் நாவலர் தான் வேற எதுவும் இல்லை அதுவும் நிறைவுப்படுத்தப்படல எனக்கு பெரியவங்களுக்கு எவ்வளவு இடையூறு தெரியுங்களா நல்ல காரியம் எடுத்தா முடியுதா முடியுது இல்லை நிறைவு பெறுவதே திருவருள் தான் ஆமாம எடுத்ததினால் மட்டும் ஒரு காரியம் நிறைவாயிட்டுன்னு சொல்ல முடியாது அது நிறைவு பெற்று வெளியில வந்து எல்லார்களிலும் வருகின்ற வரைக்கும் இருக்கிற அளவு அவங்களுக்கு ஆயுள் இருக்கணும் தக்க சூழல் இருக்கணும் பொருளாதாரம் மற்ற எத்தனையோ இருக்கு சிலமுறை ஆண்டு என்பது வருகிறது எனவே நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் எனவே பத்து அல்லது பதினோரு வயதுல நம்முடைய சின்னனார் எதை பயிற்சி பெற விற்பயிற்சி இருக்கிறார் இந்த குறிப்பை காரணம் திருநாவுக்கரசர் வரலாற்றுல மீண்டு வரப்போகுது அது ரொம்ப நாள் ஆக போகுது அங்க என்ன சொல்ல போகிறார் திலகவதியார் பிறந்து ஆண்டு ஆகின்ற அதற்கு இதே சிலமுறை ஆண்டு சொல்ல போயிட இங்க நீங்க ஒரே சிறப்பா வச்சுட்டீங்கன்னா இந்த ஆண்டு நாங்க தூக்கம் அப்ப திலகவதியார் பிறந்து உடனே மரணிக்கு அடுத்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் பிறகுல திலகவதியார் பிறந்து மலரும் அருள் நீக்கிர் வந்த அவதரித்தா என்கிறார் அப்ப எத்தனை தெரியும் இங்க ஐந்து ஆண்டு வரையற்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்ப திலகவதியாருக்கும் திருநாவுக்கரசருக்கு இடைப்பட்ட வயது ஐந்து என்று முடிவு கேட்டு இங்க என்ன முடிவோ அதுதான் முடிவு அப்ப இரண்டு இடங்களில் என்ற அருமையான தொல்லை பயன்படுத்தினார் இது எந்த அகராதி கொண்டு அறிய முடியாதது குறிப்போம்னால மாற்றப்பட யாரை எனக்கு எழுதும்போது என்ன நினைப்பு கேட்டா இது இன்னைக்கு இருக்கிறது இந்த விற்பயிற்சி செய்கிற ஆளை பிடிச்சி யாராவது பார்த்து குழந்தைக்கு எப்ப பண்ணுவேன்னு கேட்டு அது தெரிஞ்சதுல பற்றது என்னத்தை நான் எங்க போய் யாருமே பயிற்சி பெற்றவங்களையோ யார் வருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்து எழுதுறது எழுதி வச்சிருக்குது இனி எதிர்காலம் தான் அதை நீங்க போட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு திங்களுக்குள்ள பட்டா கூட பரவாயில்ல அதுல சேர்த்துள்ள ஒரு திங்களுக்குள்ளேன்னு கிடைச்சது அந்த பதிப்பிலையே சேர்த்துள்ள உங்களிடம் உங்களை உனக்கு அடைக்கலாம் எனவே இப்பொழுது சீலை சீலமுறை ஆண்டு செல்ல சீலை பயில் பருவம் சேர்ந்தார் பத்து அல்லது பதினோரு அந்த விற்படுகின்ற அமைப்பு சேர்ந்தார் தந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தையுள் மகிழப்பு பயிற்று வேண்டி ரொம்ப அருமை அப்படியே தம்பிய பார்த்தாராம் இந்த வில் பிடிக்கும்படியான அந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு ஒரு நாள் பார்த்திருப்பாரு தம்பி இங்க பாப்பா அப்படி நல்ல வனப்பாக வளர்ந்த தோல் நல்ல அருமை இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா அப்பாவுக்கு பிறந்து தப்பாவும் பிறந்திருக்கு அதனால இவர் எப்படி நல்ல நல்ல அந்த உரனுடைய அந்த உடம்பும் அது போல அதுக்கு நல்ல உரனுடைய உடம்பும் அப்படி இருக்கு அப்படியே மகிழப் அப்படி செய்துட்டு தம்பிக்கு இதை விற்பயிற்சி செய்ய போறார் இதே இடத்துல கம்பர் பெருமான் சொல்லாம இருக்க அவங்க நம்மள சொல்ல மாட்டாங்க கம்பர் விழா நடத்தும் போது நல்லவேளை வேலூர்லதான் கம்பர் விழாவில் தைவந்தாந்தன் பேசுறது ஆமா இது நேர் மறுதலையான இடம் மற்றடங்களில் மற்ற மாட்டாங்களே மூச்சியா பண்ண வேணாம் கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அங்கே பட்டம் கட்டுவதற்கு எல்லா நிர்ணயமும் முடிஞ்சாச்சு தம்பிக்கு தான் பட்டம் ராத்திரி எல்லாம் ராத்திரி தான் அதுக்கு மாறப்போகுது அது நமக்கு பின்னாலும் தம்பியை கூப்பிடுவா தம்பியை கூப்பிட்டாங்க ராமன் அப்ப தசரதே தழுவுனா தழுவுனா நாளைக்கு பட்டத்துக்கு தம்பி சூட்ட போறோம் என்று கழுதி அப்படியே மகிழ்ச்சியினால இங்க மாதிரிதான் அந்த சிந்தையுள் ஆரப்பு அப்படியே தனது பையனை அப்படியே தழுவிக்கிற அப்படியே எப்படி இருக்கும் தம்பிக்கு என்னமோ அப்பா ஒரு பெரிய செயல் சொல்ல போறாங்களா என்னைக்கும் இல்லாம அப்படியே தழுவிக்கிறாங்கன்னு இவருக்கு என்னன்னு கேட்டா மக்கள் மெய்தியின் உடற்கின்றம் மற்றவர்கள் சின்ன பிள்ளையில இருந்தது கொஞ்சம் வயசு வந்த பிறகு இன்னைக்கு தான் இப்படியாக தோல் உடம்பு தொடுத்துட்டாங்க சரி இது இனிமே அவங்க பட்டம் கட்ட போறாங்க போக்குவரத்து போகுது கம்பர் பெருமான் ஐயா நாளைக்கு தன்னுடைய அரசியலை தம்பிக்கு கொடுக்க போகிறார் அதனால மகிழ்ச்சியினால நம்ம தம்பி நாளையிலிருந்து அயோத்தியுடைய அரசு என்பதற்காக அப்படியே மகிழ்ச்சியாக தழுவுகிறார் வரலாறு உணர்வு அதுல இன்னொரு கருத்து இருக்கு என்ன சாமி நாளையிலிருந்து அவன் இந்த அயோத்திய அரசுக்கு வருகிறான் இன்னைய வரைக்கும் சிறுபுள்ளத்தனமா விளையாட்டு பிள்ளையா இருக்கலாம் நாளைக்கு இந்த அயோத்தியை ஆளுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு பெரிய பேரரசன் உடம்பு என்ன இருக்கணும்னாரு தோளும் மார்பும் சிறந்து இருக்கணும் மிலிட்ரிக்கு போற மாதிரி இருக்கணும் அதனால தம்பி அதுக்கு தகுதியா இல்லதையாங்கிறதே தனது தோல் மார்பு கொண்டு ஆளந்தான் ஒரு மார்பை கொண்டு அந்த மார்பையும் தனது தோலை கொண்டு அவனுடைய தோலையும் அளந்து பார்த்தார் அப்படி தழுவுதான் தழுவினார்கள் ஒரு மருங்கு அந்த இன்பத்தினால் தழுவினாலும் இன்னொரு மருங்கு என்னது தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் சரியா தம்பி ஆளுமா என்பதில் கண்ணாந்தாராம் அதுதான் இங்கே சிந்தையுள் தந்தையும் நோக்கி தன் தடித்த தோடால் சிந்தையுள் மகிழப்போடில் பயிற்று வேண்டி எடுக்க முடியுமா எதுதான் எனவே தம்பிக்கு வில்வித்தை கொடுக்கும் போது தம்பி என்ன வில்லெல்லாம் நல்லா பிடிப்பானா நல்லா பின்னால பிடிச்சலாம் வளைச்சி செய்வானா நமக்கு ஏன்னா அரசு பேர வரணுமே என்று சொல்லி அங்க வந்து பட்டஞ்சூட்டுவதற்கு போசினார்கள் இங்கு விற்பயிற்சி செய்கின்ற பொழுது தானது தோல் மார்பு கொண்டு அளந்த என்றும் நாம் கருத வேண்டும் அதுதான் ஒப்பீடுங்கிற ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு பெரிய பேரலக்கியத்தில் அது பேரரசு அயோத்தி பேரரசு இது பத்தப்பி நாட்டு பேரரசு அந்த அரசாவது எண்ணினால் நடக்கல இது நடந்த அரசு ஆமாமா அளந்தார் அவ்வளவுதான் அதோடு சரி ராத்திரி பதினோரு மணிக்கு வேற மாதிரி ஆகி போயிச்சேன் ஆனா இந்த அரசு அப்படியல்ல சில ஆண்டுகள் நடந்து பிறகுதான் மறப்பு இப்படியெல்லாம் நாம் நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது இது மாதிரி தழுவி முந்தைய மிக்க முதியறை அழைத்து கூட்டி வந்த குறித்ததெல்லாம் மரவர்க்கு சொல்லிவிட்டான் உடனே நாள் பார்த்தாரலாம் நல்ல நாளும் ஒரே நாள் பார்க்கறதுக்கு போக்குவரத்து எல்லாம் இல்லேன்னு சொன்னோம்னா படிக்கல நடத்தம் தொழு காப்பியம் மிக நாளும் ஓரையும் புல்லும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும் தொலு காப்பியம் நாள் புல் பறவை போகும்போது இந்த பறவை எப்படி வந்தது இந்த பறவை இப்படி வந்ததுன்னா நம்ம போர் சிறப்பா சிறப்பா இருக்கும் இல்ல போர் இன்னைக்கு அவ்வளவு சரியாக வராது என்று பிறவற்றின் நிமித்தமும் என்றெல்லாம் சொல்லப்படுது அதனால அவையெல்லாம் பார்த்து தக்க நாளை வைத்து வரையறுத்து உடனே எல்லாம் சொல்லிவிட்டாரலாம் வேடர்தம் கோமான் நாகன் வெண்டி வேலருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை தின்னல் பிடிக்கின்றான் என்று ஆடியல் துடியும் சாற்றி அறிந்த பேர் ஓசை கேட்டு மாடுயிர் வலைகளாலும் மரக்குல தலைவர் எல்லாம் உடனே எல்லாமே கேட்டார் அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் தாளில்ல வந்து அச்சிட்டு கொடுப்பது கிடையாது எதுவும் சொன்னோம்னா உடனே முரசது அதுதான் விற்பயிற்சி பெற செய்து மலைப்படுமணியும் வரியின் தோலும் கொலை பொருள்களை திருக்கோடும் பீலியின் குபையும் தேனும் தொலைவில் பல்நறமும் ஊனும் பழங்களும் கிழங்கும் துண்ட திளைபயல் வேடர் கொண்டு திசிதொரும் நெருங்க வந்தார் இதெல்லாம் பழைய மரபு தன்னை விட பெரியவங்களை பார்க்க ஏதேனும் ஒன்று வைத்து பார்ப்பது அப்படின்னு ஒரு படைய மரபு வைத்து பார்க்கணும் அதுக்கு என்னன்னு பேர் கேட்ட கையுறை என்று சொல்லலாம் கையுறை கையுரை கொடுத்து பார்ப்பது கையுறைன்னு கையினால ஒன்றை ஏதேனும் ஒன்று கொண்டு இந்த மாதிரி ஞானிகளை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அதெல்லாம் என்ன செய்யறோம் இதுவே வைத்து வணங்கணும் அல்லவா பொருளை வைத்தே இல்ல அப்படி பெரியவர்களை காணுகின்ற பொழுது ஏதேனும் ஒன்றை வைத்து வணங்க வேண்டும் அதனால அங்க இருக்கிற சுற்றுப்பட்ட வேடர்கள் எல்லாம் பார்த்தாரலாம் பார்த்த உடனே இங்க நாகன் அந்த நாட்டினுடைய தலைவன் அரசன் அதனால அவரவர்களும் கையுறையா கொடுக்கணும் இல்ல அவரவர்களும் கையில கிடைச்சது கையுறையா கொடுக்கணும் அத ஒரு பட்டியல் ஒண்ணு போட்டா ஜெயிக்கலா போடுமா எதெல்லாம் இருக்க முடியும்னர் வேடுவர் வகையில என்னென்னலாம் கிடைக்க முடியும்னர் பாருங்களேன் அப்படி ஒண்ணு மலைப்படுமணியும் சில பேர் அருவியில வந்த மணிகள் சில பேர் பொன் சில பேர் முத்து சில பேர் புலித்தோல் சில பேர் யானை தோல் சில பேர் மயில் இறகு அல்ல மயில் இறகுங்களா சில பேர் தேன் சில பேர் மூங்கல் குழாயில வைத்து ரொம்ப நாள் அடைச்சிருந்த அது அதுவா அது என்ன ஆனாவை போட்ட நீங்க மானாவை போட்டுங்களேன் அவ்வளவுதான் அது என்னன்னு கேட்டா அது அதான் நம்ம பெரு பெருங்கதெல்லாம் இருக்கு தேட்கடுப்பண்ண நாட்படு தேரல் மூஞ்சல் குழாயில வைத்து கல்லை கொஞ்சம் மண்ணிலையும் சில நாட்கள் கழிச்சு எடுத்ததுன்னா எப்படி இருக்கும் நாட்படு தேரல் என்றெல்லாம் போடப்படுகிறது இது அவங்க எடுத்துட்டு வந்தாங்க சிலர் ஊனும் புலால் பாலங்கள் தெரியோ பழமோ கடங்கோ இவையெல்லாம் கொண்டு வந்து திசை தூரும் வந்தார் மல்கிய வளங்களெல்லாம் நிறைந்திட மாரில் சீரூர் எல்லையில் அடங்கா வண்ணம் எங்கும் பல்வேறு கலைஞர் போற்ற பராய்க் கடன் பலவும் செய்து வில்விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் போமான் சில செய்திகளை கொஞ்சம் நல்ல விரைவாகவும் சொல்வார் சில செய்திகளை சொல்ல வேண்டியதில் நம்ம அமைப்பா சொல்வார் சில அப்படியே உடனே வந்தார்கள் தெய்வத்தை பரவினார்கள் தெய்வ வணக்கம் செய்துவிட்டு உடனே வில்விழா எடுங்கையா என்று ஆரம்பித்தார்கள் ஆனால் அதற்கு இடையில சிலது பான்மையில் சமைத்துக் கொண்டு படைக்கலம் வினிங்கறிய அந்த தேனல் கொண்டையாரம் திருச்சிலை செம்பன் மேரு ஆனது கடலின் நஞ்சம் ஆக்கிட அவர்கே பின்னும் காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தாரு அருமையினும் அருமை அல்லவா இந்த இவருக்கு வேண்டியது எல்லாம் முன்னால அந்த வில் இவர் எந்த வில்லை எடுத்து பயிற்சி பெற அதுக்கு அதுக்கு எல்லாம் அரும்பா அருமையா செய்ய வேண்டிய வழிபாடு செய்துட்டு அதற்கு மஞ்சள் கயிற கட்டுவாங்களாம் அது சிலைக்கு அந்த வில்லுக்கு காப்பு கட்டாளாம் அடிச்சு கட்டி தூய் சரி அந்த வில்லு எடுத்து பயிற்சி பெறப் போகிறாரோ அந்த வில்லுக்கு இது வரலாறு ஆனா மதிநுட்பம் மதிநுட்பம் என்ன ரொம்ப இந்த வில்லுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ரொம்ப ஆழமா இந்த அமுதமாக்கும் சிலையினை காத்த ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க பார்க்கடல்ல கடைஞ்சாங்க எதுக்கு எது அமுதம் வரும் அப்படி கடைஞ்சபோது எதை போட்டாங்க மேருமலையாகி அந்த இத மத்த போட்டு பாசுகி அந்த கயிறை வச்சு கடைஞ்சாங்களாம் அப்ப போட்டது என்ன அது போட்டாங்க மத்தா போட்டாங்க மத்தா போட்டு கடைஞ்ச உடனே என்ன வந்தது முதல்ல வந்ததெல்லாம் திருமகள் வந்தால் பெரியவர் நான் எடுத்துக்கிறேன்ட்டார் எடுத்துப்பாட்டார் ஒவ்வொன்னா வந்து கற்பகத்தை இருக்காமதேனெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிறேன் விஷம்னு ஒன்னு வந்தது அடுத்து விட்டு ஆம்பளை கூப்பிடுட்டாங்க என்னது அந்த சாவா பூவா நஞ்சினை அமுது செய்தான் யாரு பெருமாள் அப்ப இருந்து இந்த மேர்மலைக்கு ஒரு ஒரு வெக்கம் வந்தது என்னன்னு கேட்டா நாம ஒரு மலைங்களா நம்ம வந்து கடந்த